ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒரு வருடத்தில் நம்முடைய பிதக்களை உத்தேசித்து செய்யவேண்டியதான ஷண்ணவதி தர்ப்பணங்களை வருஷைப்படுத்தி பார்த்துன் வரும் அதில் தற்பொழுது பார்த்துன் வரக்கூடியதான புண்ணியகாலம் அஷ்டகாபுண்ணியகாலம் திஸ்ரோஷ்டகா புண்ணியகாலம் என்று பஞ்சாங்கத்தில் நமக்கு காண்பிச்சுருப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணியகாலம் இதை நாற்பது சம்ஸ்காரங்களில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா மகரிஷிகள் சப்த பாக்க யஜங்களே அஷ்டகா என்று ஒரு பாக்க யஜம் அவுபாசனம் செய்பவர்கள் அனைவரும் செய்ய வேண்டியதான ஒரு புண்ணியகாலம் இந்த அஷ்டகா புண்ணியகாலம் இது நித்தியமாக சொல்லப்பட்டிருக்கு நித்தியம் அப்படின்னா செய்யாவிடில் பிரத்யபாயம் உண்டு பிரத்யபாயம்னா செய்யாமல் விட்டதுனால் வரக்கூடியதான பாபத்திற்கு பிரத்யவாயம்னு பேர் ஆனால் இந்த அஷ்டகைக்கு செய்யாவிடில் தனிப்பட்ட முறையில் தோஷமும் சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரம் ஸ்ராத்தமேத்தே ஸ்வகுர்வானஹா நரக்கம் பிரதிபத்தியத்தே நமக்கு புராணம் காண்பிக்கிறது நரக்கம் கிடைக்கும் இந்த அஷ்டகா புண்ணிய காலத்தை செய்யாவிடில் அப்படின்னு நமக்கு நிறைய எச்சரிக்கை பண்ணி கட்டாயம் செய்யணும்னு காண்பிச்சுருக்கா ஏன் அந்த அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் அப்படின்னா இதனுடைய பெருமைகளை புராணங்கள் நிறைய நமக்கு காண்பிக்கிறது முக்கியமாக பிரம்ம வைவர்த்த புராணமும் வாயு புராணமும் இதனுடைய பெருமைகளை காண்பிக்கிறது ஸ்திரீகளுக்கு மிகவும் முக்கியத்துவமான ஸ்ராத்தம் இந்த அஷ்டகாச்ராத்தம் பொதுவாகவே தர்ப்பணங்களில் தகப்பனார் வர்க்கத்திற்கு பண்ணுறபொழுதே தாயார் வர்க்கத்திற்கும் சேர்த்து வந்துவிடும் அதுதான் வர்க்கத்வயம்னு நாம் சொல்கிறோம் அன்வஷ்டகாசு விரத்தௌச்ச பிரதி சம்வத்சரம் ததா மாதஸ்ராத்தம் ப்ரிதக்குரியாது அந்நற்ற பதினாசா அதாவது எல்லா இடங்கள்லேயும் பதியோடு சேர்ந்து வந்துடும் தகப்பனாரோடைய தாயாருக்கும் அதில் பாகம் வந்துடும் முக்கியமாக சில இடங்கள்லேயே தாயார் வர்க்கத்திற்கு தனியாக வரணம் உண்டு விருத்தோ விருத்தினால் நாந்திஸ்ராத்தம் அதற்கு விருத்திஸ்ராத்தம்னு பேர் நாந்திஸ்ரா தாயார் வர்க்கத்திற்கு தனியாக பூஜை உண்டு வருஷா வருஷம் தாயாருக்கு செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் ஸ்ராத்தம் கயையில் போய் செய்யக்கூடியதான மாத்ருடசி என்கிற ஸ்ராத்தம் இந்த அஷ்டகாஸ்ராத்தம் இதிலெல்லாம் தாயார் வர்க்கத்திற்கு தனியாக பூஜை சொல்லப்பட்டிருக்கு ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு இந்த புராணங்கள் நமக்கு சொல்கிற பொழுது அன்வஷா மாத மிருதாணி ஏகோதிஷ்டம் தா மு ப்ரவே அன்வஷ்டாசு காரியம் தஷ்ட விதினா கிரமணித்தசு பஞ்சம் மாத்திரேராஜன் பிதா ஸ்ராத்தம் காரியம் யதாவிதி ததைவ பிரபிதாஹ்யை வைஸ்வதேவ புரசரம் அப்படின்னு ஆரம்பித்து புராணம் சொல்கிறது அதாவது நாம் வழக்கமாக தர்ப்பணம் பண்ணுற பொழுது ஸ்திரீகள் யாரை யாரையெல்லாம் உத்தேசித்து நாம் பண்ணுறோமோ அவர்கள் அத்தனை பேர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த அஷ்டகா ஸ்ராத்தத்தில் ஸ்திரீகளுக்கு பொதுவாகவே எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பாக ஸ்திரிகள் அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு நிறைவேற இல்லைன்னா அதனால அவர்கள் ஒன்றும் அதை பெருசாக வருத்தப்பட்டுக்க ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை நம்மால் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு தாபம்தான் அந்த தாபமானது இந்த அஷ்டகசிராதத்தினாலே தீர்றது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சரித்திரத்தையும் நமக்கு காண்பிக்கிறது இந்த வாயு புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் அக்னிஸ்வாத்தா இதித்தா யஜ்வானா யஜ் சம்ஹிதா அச்சோதா நாம தேசாந்தோ மானசி கன்னியா மதா அதாவது பிதற்கள் மூன்று விதமான பிரிவுகளாக இருக்கா அதாவது சோமஹ்பித்தருமான் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு பித்தரோ பரிகிஷதா அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு அக்னிஸ்வாத்தாகு ஒரு பிரிவு பிரிவு அப்படின்னா இவர்களுக்குள்ளேயே பிரிவு அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது அதற்கு ஸ்தானம்னு பேர் அந்த ஸ்தானம் தனித்தனியாக பிரித்து நமக்கு காண்பிச்சுருக்கா அதில் இந்த அக்னிஸ்வாத்தாகா அப்படிங்கிற பித்தக்கள் யாகம் செய்தவர்கள் இந்த பூலோகத்தில் அக்னிஹோத்திரம் பண்ணி யாகம் செய்தவர்கள் அடையக்கூடியதான ஸ்தானம் இந்த அக்னிஸ்வாத்தாகா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் ஓர் சமயம் அந்த அக்னிஸ்வாத்தாகங்கிற ஒரு பிரிவில் உள்ள பிதற்களிடத்தில் ஒரு கன்னிகா இருந்தார் ஒரு குழந்த பொன் அவளுக்கு அச்சோதா அப்படின்னு பேரு அந்த கன்னிகைக்கு அவள் ஒரு சமயம் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற பொழுது அமாவாசு அப்படின்னு ஒரு பித்திருவர்க்கத்தை சேர்ந்த ஒரு யுவா அவரை பார்த்த இவள் ஆசபட்ட அவரை கல்யாணம் ஆசபட்ட தசும் நாம பித்தரம் வீக் சாங்க வவிரே வராம் குசுமாயுத பீடனோஷா தேச்சாரே பி ராப்பூ பப்பாஸ்தலே அச்சோதா அதோ அதோமுகீ தீனா லஜ்ஜிதா தபசக்சயாத் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவரிடத்துல கேட்டான் அந்த அமாவசு அப்படிங்கிறவரும் இவள் யாரு என்ன ஏதுன்னு கேட்காமலேயே கல்யாணம் செய்துக்கறேன்னு வாக்கு கொடுத்த மாத்திரத்தில் இருவருமாக பொத்துன்னு இந்த பூமியில் வந்து விழுந்துட்டார் ரெண்டு பேரும் ஏன்னா அவர்கள் ரெண்டு பேரும் ஜாத்திகள் பங்காளிகள் ஜாத்திகளுக்குள்ளே ஒரே கோத்திரத்திலேயே ஒருவருக்கு ஒருவர் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது இவர்களுக்கு தெரியாததுனாலே அப்படி வந்து கேட்டதுனால உடனேயே அவர்களுக்கு அந்த பித்ருபாவமானது போய்ட்டது பொத்துன்னு வந்து பூமியில் ரெண்டு பேரும் விழுந்துட்டார் எப்படி விழுந்தான்னா அந்த ஸ்திரீ கன்னியா அச்சோதா அப்படிங்கிற ஒரு நதியாக ஆவிர் பவிச்சாள் பூமியில் ஒரு நதியாக போக ஆரம்பித்தார் இந்த அமாவாசு என்கிறவர் கல்லாக போயிட்டார் அந்த நதி கரையில் அப்படி இரண்டு பேரும் பூமியில் வந்து விழுந்து துக்கப்பட்டார் அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடுத்து நாம் இருவரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு ரொம்ப துக்கப்பட்டு அவிதா இந்த விஷயம் தெரிந்து இந்த அக்னிஷ்வாத்தாகங்கிற பிரிவில் உள்ள பிதற்கள் மற்ற அனைத்து பித்தற்களையும் அழைத்து கொண்டு இங்கு வந்தா வந்து இரண்டு பேரையும் பார்த்து மிகவும் வருத்தப்பட்ட பித்திருக்கள் அவர்களுக்கு இந்த துக்கத்திலிருந்து விடுபட ஒரு வழி சொன்னான் என்ன சொன்னாங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்